சச்சிதானய கிருஷ்ணாயிருஷ்டிணே नमो வேதாந்த வேதைய குரவே பிசிணே கிருஷ்ணாயலோக்கேஜாஸே சிய முனி சகசிரமூர் புருஷோத்தம சகசிரேற்ற பாம்வனரா வைக்குண்டருஷ் பிரணா व्याप्तो <pranadav> பிரணப்பணவியுனோரோ <pranavaprathuhu> <Irnagarbhashatrughna Irnagarbhashatrughna>. <tos> <tos> இப்போ வைக்குண்ட சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் வைகுண்டா புருஷா பிராணா பிராணதா பிரணவா ப்ரிது ஹிரண்ய கர்ப்பகா ஹிரண்ய கர்ப்பகாங்கிற சப்தத்துக்கு தான் அர்த்தம் பார்க்குறோம் ஆச்சாரியர் சிம்பிளாக சொல்லியிருக்கார் இந்த தான் ரொம்ப விஸ்தாரமாக அர்த்தம் சொல்கிறார் ஹிரண்யர்ப்ப சம்பூத்தி காரணம் ஹிரண்மயம் அண்டம் எவீசம்பூத்தம் திய கர்த்தி ஹிரண் கப இந்த சம்பூதி காரணம் எப்படி சாதாரணமாக ஹிரண்யர்க்கு நம்ம பழக்கத்தில் ரொம்ப நாளாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறது அது கரெக்டு தான் அதாவது சமஷ்டி சூக்மரீரபிமானிச்சைதம் ஹிணியகர் அப்படின்னு நம்ம இதிலெல்லாம் தத்துவபோதத்திலே படிக்கிறோம் ஆக காரணசரீர பிரதிபிம்பைத்தியத்துக்கு சமஷ்டிகாரணம் சமஷ்டிகரணப் பிரதிபிம்ப சைதன்யத்துக்கு அவ்யாக்கிருத்தன் இல்லாட்டி ஈஸ்வரன் பேர் அதுதான் மாயா மாயா மாயாவச் சின்ன சைதன்யம் அதுவா மாயா பிரதிபிம்ப சைதன்யம் அதுக்கு பேர் அவ்யாக்கிருத்த லட்டி ஈஸ்வரா ரொம்ப பிரசித்தமான பதம் ஈஸ்வரா அப்புறம் சமஷ்டி சூக்மஷரீரம் சமஷ்டி சூக்மசரீர அபிமானி சைத்தன்யம் அதில் அபிமானியம் வச்சுட்டுருக்கிற டோட்டல் இதில் வச்சுட்டுருக்கிறதுக்கு பேர் ஹிரண்யகர்பகான்னு பேர் இப்போ இந்த ஹிரண்யகர்ப சப்தத்தை நம்ம விசாரம் பண்ணுறோம் ஷரி அதுக்கே ஹிரண்ய கர்ப்பகாங்கிற பேர் வந்திருக்கு கர்ப்பகாங்கிற சப்தத்துக்கு வியாக்கியானக்காரெல்லாம் சொல்கிறார் உள்ளேன்னு அர்த்தம் கர்ப்பைவ கர்ப்பகாங்கிறார் இப்போ இதுக்கு இந்த நம்ம இதில் போய் பார்த்தா தெரியும் இதில் இன்னும் முன்னாடி போனோம் இருபத்தி ஓரா ஸ்லோகத்தில் ஹரண்டிய கர்ப்ப சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிருக்கார் ஆச்சாரியார் ஸ்ரீகர்பரமேஸ்வர பார்த்தோன்னே ஸ்ரீவிபூதிஎஸ் உதராந்தரே ஜெகதிரூபா எஸ்யர்ப்பேஸ்த்ரீகர்பாஸ்ரீகர்பா இதெல்லாம் தனியாக நம்ம விசாரம் பண்ணணும் தனித்தனியாக இரண்யகர்பசப்தம் எந்த இடத்துலலாம் வந்திருக்கு எப்படிலாம் இருக்குங்கிறத தனியாக இடத்தே போட்டு பார்க்கலாம் நாம் இப்போ நான் இதை காட்டுறேன் ஈசான பிராணத பிராணோ ஜேஷ்டஸ்ரேஷ்ட பிரஜாபதி हिण्य गर्भो भूगर्भो माधव मधुसूदन एणती नालं गोरखपूर बुक अगर्भशब्द अंडवर्ति हिण्य गर्भ ब्रह्मा ब्रह्मेल चमुख ब्रह्म विरिंचि तदात्मा हिण्य गर्भ समतताग्रे श्रुते अगेल अर्थम इतना ஹிரண்மய அண்டர் அண்டவர்த்தித்வாது ஹிரண்யகர்பா அதாவது பொன்மயமான இந்த பிரம்மாண்டத்தில் அவர் இருக்காராம் இந்த ஸ்வர்ணமயமான அது உபசார வாக்கியங்கிற உபசார வாக்கியம் இது இந்த பிரபஞ்சம் இந்த பிரம்மாண்டம் இருக்கு இது ஒரு ஸ்வர்ணமயமாக இருக்குது ஹிரண்மயமாக இருக்குது பிரகாஷமாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த பிரகாசமாக இருக்குங்கிறது வந்து இப்போ இந்த பாடி பிரகாசமாக இருக்கா மைண்டு பிரகாசமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா மைண்டில் தானே நாலெட்ஜ் இருக்குது நாலெட்ஜை தான் பிரகாசம் இந்த ஹிரண்யம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பிரகாசம்னு அர்த்தம் நம்ம விசாரம் பண்ணுறது ஹிரண்ய சப்தத்துக்கும் கர்ப்ப சப்தத்துக்கும் இங்கே ஆச்சாரியர் ஹிரண்மய அண்டவர்த்தித்வார் ஹிரண்மயமாக இருக்கக்கூடிய அண்டத்தில் இருக்கிறதுனால அப்படிங்கிறார் ஹிரண்ண கர்பகா அப்படின்னு பேர் அதாவது உள்ளேன்னு அர்த்தம் கர்ப்பசப்தத்துக்கு அர்த்தம் என்ன உள்ளே இன்சைடுன்னு அர்த்தம் ஆக கர்ப்பகன்னா நிஜமாவே கர்ப்பகா முட்டை அந்த மாதிரி அர்த்தம் இல்லை கர்ப்பைவ கர்ப்பகா அப்படின்னா கர்ப்பம் மாதிரி எப்படி வை கர்ப்பம் உள்ளே இருக்கோ அது மாதிரி இதுக்குள்ள இவர் இருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம அதுதான் என்ன சொன்னோம் ஹிரண்யம்னு சொன்னால் பூஜை ஸ்ரீ சுவாமிஜி சொன்னத ஹிரண்யம் இஸ் ஈக்குவல் டு நாலெட்ஜ் ஆம்னேஷியன் எல்லாம் அவருக்குள்ளே இருக்கு அந்த கர்ப்பகாங்கிறதுக்கு எல்லாம் உள்ளே இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த ஆம்னேஷியன் என்ன அர்த்தம் சொல்றது ஹிரண்ய கர்ப்பகாங்கிறதுக்கு சர்வஜான்னு சொல்கிறோம் அதுக்கு என்ன எப்படி அதை எப்படி சொல்றது அது அப்படின்னு கேட்டால் கடகர்த்தா கடஜா படகர்த்தா படக்ஞா सर्वस्य கர்த்தா சர்வ்ஞ இதுதான் சுவாமிஜி சொல்லுவார் அதாவது கொடத்த கொடத்தை செய்கிறவனுக்கு கொடத்தை பற்றின அறிவு இருக்குது துணியை நெய்யிறவனுக்கு துணியை பற்றின அறிவு இருக்குது எல்லாத்தையும் பண்ணுறவனுக்கு எல்லாத்தை அறிவு இருக்குது ஆஹா கடகர்த்தா ஹடஜா படகர்த்தா படக்ஞா சர்வஸ்ய கர்த்தா சர்வ்ஞ தமிழ் அதுக்கு தான் வாலறிவன்னு பேர் எல்லார் எல்லாம் எதுக்குள்ளே இருக்குன்னா எல்லா மைண்டுக்குள்ளே இருக்குது அதுதான் ஆக ஹிரண்யம் இஸ் ஈக்குவல் டு பிரகாஷம் பிரகாஷம் இஸ் ஈக்குவல் டு ஜானம் கர்ப்பகன்னா உள்ளே எல்லா ஞானமும் அவனுக்குள்ளே இருக்குது தேர் ஃபோர் அப்படி ஆம்னேஷியன்னால் சர்வஜன் தமிழில் வாலறிவன் இது வரைக்கும் பார்த்தத்தில் இங்கே அங்கே ஹிரண்மய அண்ட வர்த்தித்வாத்து ஹிரண்மய அண்ட வர்த்தித்வாத் அதாவது அது எழுபதாவது நாமா இது எத்தனாவது நாமா இது இது வந்து எழுபதாவது நாமாவும் ஹிரண்ய கர்ப்பகா இங்கேயும் வந்து நானூற்றி நாமாவும் ஹிரண்ய கர்ப்பா இந்த ரிப்பிட்டேஷன் நாமாக்களை தனியாக நான் பிரித்து காட்டுறேன் அப்புறம் பிராணஹாங்கிறது எத்தனை தினம் வந்திருக்கு ஒரு ஒரு இடத்துலையும் பிராணசப்தத்துக்கு என்ன அர்த்தம் வந்திருக்கு பிராணதாகங்கிறதுக்கு என்ன அர்த்தம் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் சரி இதில் நிறைய அர்த்தங்கள் இவர் சொல்கிறாருன்னு நேற்றுக்கு பார்த்தோம் நம்ம ஹிரண்ட கர்ப்ப சம்பூதி காரணங்கிறார் அங்கே ஹிரண்மையை அண்ட வர்த்தித்வாத்து விரிஞ்சிஹி பிரம்மா விட்டார் கணவன் வாணி சரஸ்வதி வாணிஹிரண்யர்பாபியாம் நமஹா அப்படி சொல்கிறது உண்டு வாணிஹிரண்ய வாணி பிரம்மண இதுன்னு சொல்கிறது இல்லை வாணிஹிரண்யர்பாபியாம் நம அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து இப்போ நம்ம சொல்கிறோமே யோ பிரணம் விதாதி பூர்வம் யோவை வேதாகிஷ்ட பிரகிணோதி தஸ்மை தகும்ஹதேவம் ஆத்ம புத்தி பிரகாஷம் சொல்கிறோமே அது இரண்ய கர்ப்பனை தான் சொல்கிறோம் ஈஸ்வரனை சொல்கிறோம் இரண்டு கர்ப்பங்கிட்ட தான் வேதத்தை கொடுத்தாருன்னு இங்கே சம்பூதி காரணத்துக்கு நேற்றுக்கு சொன்னேன் சம்பூத்தினா சம்பவ சம்பவன்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷில் சொன்னால் மேனிஃபெஸ்டட் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம் அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்மாக இருக்க டார்மெண்ட்னு சொல்கிறோமே சம்பூத்தி காரணம்னு சொன்னால் ஸ்தூல பிரபஞ்ச காரணம் சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்தூல பிரபஞ்ச காரணம் என்னது சூக்ம பிரபஞ்சம் சூக்ஷ்ம பிரபஞ்சம்தான் ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு காரணம் அப்போ இந்த சம்பூத்தி காரணம்னு சொன்னால் சம்பூதி பிரபஞ்சம் ஜகத்து அதுக்கு இன்னொரு பாஷையில் சொன்னால் விராட் காரணம் விராட்டுக்கு காரணம் என்ன இரண்டு கர்ப்பர் ஹிரண்ய கர்ப்பங்கிட்டிருந்து தான் விராட்டு வந்திருக்கு தஸ்மாத் விராட ஜாயதா தஸ்மாத் விராட்டு அஜாயதா சம்பூத்தி காரணம் ஹிரண்மயம் ஹிரண்மயம் அண்டம் ஹிரண்மயம் அண்டம்ங்கிற அண்டம்னா அந்த கர்ப்பம் இருக்கு அந்த கர்ப்பம் வந்து இந்த சம்பூதிக்கு இந்த ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய வஸ்து எப்படி இருக்குதுன்னா அது வந்து அது ஸ்வர்ணமயமாக ஸ்வர்ணமயம்னா ஞானமயமா இருக்குதுன்னு அர்த்தம் ஸ்வர்ணமயமா இருக்குதுன்னா சூக்ம சரீரத்தில் அதுக்கு பேர் இன்னொரு பேர் உண்டு இந்த சூக்ம சரீரத்துக்கு நம்ம சூக்ம சரீரத்துக்கு என்ன பேருனா லிங்க ஷரீரம்னு பேர் லிங்க ஷரீரம் ஏன் பேர் வச்சுது அப்படின்னு லிங்கம்னா குளுன்னு அர்த்தம் குழு அதாவது அனுமான காரணம் அனுமான காரணம் அதுதான் லிங்கம் இப்போ வந்து மலையில் நெருப்பு தெரிகிறதுன்னா நெருப்பு இருக்குங்கிறது அறிவுக்கு காரணம் என்ன புகைங்கிற லிங்கம் அதுதான் குழு புகைங்கிற லிங்கத்தை வச்சுட்டு லிங்கியத்தே அனுமீயத்தே அப்படிம்போ லிங்கியத்தேன்னு சொன்னால் அனுமீயத்தை அப்போது இந்த சைதன்யத்தை அனுமானம் பண்ணுறத்துக்கு காரணம் என்னன்னா அதாவது அந்த கரணத்துக்கு வேறாக ஒரு தத்துவம் இருந்து அந்த கரணத்துக்கு காரணமாக இருக்குது அந்தக்கரணம் காரணமாக இருக்குது புரியுறதோ லிங்கியதே அனுமீயத்தே பிரம்ம அனேன இத்திலிங்கம் ஆத்மாவாக இருக்கட்டும் ஆத்மா இருக்கிறது என்பதற்கு குழு என்னதுன்னா மைண்டு கான்ஷியஸ்னஸ் இருக்குங்கிறதுக்கு குழு எதுன்னா மைண்டு வித்தவுட் கான்ஷியஸ்னஸ் மைண்டு க நாட் ஃபங்க்ஷன் தெர்போர் தி கான்ஷியஸ்னஸ்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு குழு எதுன்னா மைண்டு அது மாதிரி இது சமஷ்டிலிங்க சரீரம் இந்த வஷ்டியை வச்சுருந்தானே சொல்கிறோம் அப்போது ஹிரண்மயமான அண்டம்ங்கிறார் ஞானமயமானு அர்த்தம் அது பொன்மயமான அறிவுமயமான இது உள்ளே இருக்குது ஆக ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானமாக இருக்குதுன்னு அர்த்தம் சூக்ம பிரபஞ்சம் ஆக இந்த ஹிரண்ய வந்து ஹிரண்யச கர்ப்பக ஹிரண்யமேவ கர்ப்பா என்ன இப்படிலாம் அர்த்தம் சொல்லலாம் அதுக்கு ஆகா விராட் புருஷனுக்கு காரணம்னு அர்த்தம் சம்பூதி காரணம்னா என்ன அர்த்தம் ஸ்தூல பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்ச அபிமானி யார் விராட் அப்போ சூக்ம பிரபஞ்ச அபிமானி யார் இரண்டிய கர்ப்பன் சூக்ம பிரபஞ்ச அபிமானி இல்லாமல் ஸ்தூல பிரபஞ்சம் கிடையாது இப்போ நமக்கு வந்து ஜாகிரத அவஸ்தையில் ஜாகிரத அவஸ்தையில் நான் வந்து பிராஜனாக தைஜசனா விஸ்வனான்னா முதல்ல அதெல்லாம் ஞாபகம் இருக்கணும் நமக்கு ஜாகிரத அவஸ்தையில் ஜாகிரத அவஸ்தையில் வந்து நான் எல் மூணும் இருக்குது எனக்கு ஜாகிரத அவஸ்தையில் காரண சரீரம் இருக்கா இல்லையா இருக்குது சூக்மசரீரம் இருக்கா இல்லையா இருக்குது ஸ்தூல ஷரீரம் இருக்கா இல்லையா இருக்குது சொப்னாவஸ்தையில் ஸ்தூல சரீரத்தோடு எனக்கு அபிமானம் இல்லை ஐடென்டிட்டி இல்லை சூக்ம சரீரத்தமோட மாத்திரம் அபிமானம் இருக்குது சுஷுப்தியில் காரணசரீரத்தோடு அபிமானம் இருக்கிறது தெரியலை தெரியல நான் இருக்கேன் இதை டோட்டல்லாக அப்ளை பண்ணும் அப்ளை பண்ணும் அப்போது இந்த இரண்யகர்ப சப்தத்துக்கு தது அஸ்ய எத் வீரிய சம்பூதம்ங்கிறார் இந்த வீரிய சம்பூதங்கிறது தான் வீரியசம்பூதம் அண்டம் இந்த வீரியசம்பூதங்கிற பதம் ரொம்ப முக்கியமானது சாதாரணமாக வீரியம்னால் இப்போது கருமுட்டைங்கிறது யாரால் கொடுக்க முடியும் ஒரு ஒரு ஸ்திரீ கிட்ட ஸ்திரீயோட கர்ப்ப பயில கர்ப்ப பயில கர்ப்பம் இருக்குது இல்லையா இப்படி தான் நான் நினைக்கிறேன் கர்ப்ப பையில் கர்ப்பம் இருக்குது கருமு கருப்பையில் கருமுட்டை இருக்கிறது இப்போ சாதாரணமாக என்ன சொல்லுவோம் நாம் இப்போ கருப்பையில் கருமுட்டை இருக்கணும்னா புருஷனோட சேர்க்கை வேணுமா வேண்டாமா வீரியம் வந்து வீரியம் போனால் தானே அந்த கருமுட்டை உண்டாகும் ரேத்தஸ் போனால் தானே அந்த முட்டை உண்டாகும் ஆக வீரிய சம்பூதம் அண்டம் வீரிய சம்பூதம்னு சொன்னால் இப்போ எதனால வந்ததுன்னா இதுக்கெல்லாம் பகவத்கீதைக்கு ஓடணும் மமயோ நிர்மஹ்பிரம்மா தஸ்மின் கர்ப்பம் ததாமியகம் சம்பவ சர்வூதானி தத்தோ பவதி பாரத் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் இந்த மாயா மாயாசக்தி என்னுடைய என்னுடைய ஒய்ஃப் அப்படிங்கிறார் இந்த மாயாசக்திக்கு நான் வந்து என்னுடைய ரிஃப்ளெக்ஷனை கொடுக்குறேன் இந்த ப்யூர் கான்ஷியஸ்னஸ் என்ன பண்ணுறது தன்னோட ரிஃப்ளெக்ஷனை மாயா மாயாசக்திக்கு கொடுக்குறது அதுக்கு பேர் தான் கர்ப்பாதானம் அதுக்கப்புறம் என்னது சம்பவ சர்வபூதானாம் தத்தோபவதி பாரத எப்படி ஒரு அப்பா அம்மாகிட்ட தன்னோட கர்ப்பத்தை தன்னுடைய வீரியத்தை கொடுக்குறாரோ அதுதான் சொல்கிறார் எத் வீரிய சம்பூதம் அண்டம் அண்டம்னா முட்டை வீரியத்தினாலும் உண்டானது எதோட வீரியத்தினாலும் உண்டாச்சு எதோடய வீரியத்தினால உண்டாச்சுன்னா அதுதான் ஈஸ்வரன் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சைத்தன்யம் ஈஸ்வரன் என்ன அப்புறம் சைத்தன்யம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொன்னால் அப்புறம் சமஷ்டி காரண சரீர பிரதிபிம்ப சைத்தன்யம் ஆக சமஷ்டிகாரணப் பிரதிபிம்ப சைத்தன்யத்தை தனக்குள்ளே கொண்டிருக்கார் அதனால ஹிரண்ய கர்ப்பகா இரண்டிய தது அசிய கர்ப்பகா இது இரண்டிய கர்ப்பகா ஆனால் நிறைய அர்த்தம் போயின்ட்டுருக்கு இது பலவிதமான கோணத்தில் சொல்கிறார் ஆனால் எல்லாத்துக்கும் ரொம்ப டெக்னிக்கலாகவும் நிறைய சொல்கிறார் விபருத்திக்காரர் அத்தனையும் நான் வந்து அது சொல்லிகிட்டு இருந்தால் டைமாக டைமாகவும் இல்லைல்ல அது புரிய வைக்கிறதும் கொஞ்சம் ஏன்னால் ரொம்ப அக்னிஹோத்ராதி கர்மாக்களால் பிரம்மபதவியெல்லாம் வருதுங்கிறார் அதை வந்து நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு அது மாத்திரமில்லை இது மனுஸ்மிருத்தியோடய ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே வந்துவிடுறது இப்போ எங்கே பார்த்தோம் இதை மனுஸ்மிருதி இந்தோ இங்கே இருக்குது இங்கே வந்திருக்கு பாருங்க இதுதான் இதுதான் மனுஸ்மிருதியோட ஃபஸ்ட்டு ஸ்லோகம் இதெல்லாம் வந்து இன்ட்ரோடக்ஷன் இப்போ ஆரம்பிக்கிறார் அஞ்சாவது ஸ்லோகம் ஆசீதிதம் தமோபூதம் அப்பிரஜா தம லக்ஷணம் அப்பிரதர்க்கியம விஜ்நேயம் பிரசுப்தமி சர்வத நீங்கள் எல்லோரும் போய் வேணால் வெரிஃபை பண்ணி பார்த்துங்கோ மனுஸ்மிருதி ஏற்கனவே நம்ம படிச்சுருக்கோம் மனுஸ்மிருதியில் அஞ்சாவது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அஞ்சுலேருந்து ஆரம்பித்து இங்கே வரும் தது அண்டம் அபவத் ஹைமம் ஹைமம்னா தங்கம் சஹம்சிராம்சு சமப்பிரபம் தஸ்மின் ஜஜே ஸ்வயம் பிரம்மா சர்வலோக பிதாமகா ஒம்பது அப்போ எதுலேருந்து நான் சொன்னேன் அஞ்சாவது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் பதினோரா ஸ்லோகம் தங்கியிருக்கு தஸ்மின் அண்டே ஹரிவத்சரம் சுயமாத்மனோ இதெல்லாம் இந்த ஹிரண்யர்பப்தத்துக்கு அர்த்தங்கிறத இவர் தாரக பிரம்மானந்த விளக்கி சொல்கிறார் இதெல்லாம் சிருஷ்டி சிருஷ்டி போர்ஷன் எப்படி வந்துதுன்னு இதெல்லாம் பன்னெண்டு பதிமூணாறு ஸ்லோகம் வரைக்கும் எடுத்துக்கோங்க இதெல்லாம் How Creation Comes... எப்படி சிருஷ்டி வந்தது அப்படிங்கிறத சிருஷ்டியில் இருக்கிற ஒழுங்க அவர் சொல்கிறார் மனு அதை நீங்கள் ஹிரண்ய கர்ப்ப சப்தத்துக்கு அர்த்தமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்கோ நான் தகவல் கொடுக்குறேன் எவ்வளோ இவர் இங்கே கொடுத்துருக்கார் இதெல்லாம் நிறைய சொல்கிறார் அதாவது சாந்தோக்கிய உபநிஷத்துலேருந்து என்ன சொல்கிறார் இந்த ஹிரண்யகர்பகாங்கிறது வந்து சூரிய மண்டலம்ங்கிறார் சூரிய மண்டலமாக இருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்புறம் இங்கே இந்தோ இதில் இதில் இதுக்கு ஒரு ஸ்லோகம் கொடுக்குறார் எத்வா ஹிரண்யகர்பா அப்புறம் அப்பஞ்சீகிருத்த பஞ்ச மகாபூதாத்மக ஹிரண்யகர்ப ஜன்யத்வாத் அண்டஸ்ய அபஞ்சீகிருத்த பஞ்சமகாபூதந்தான் அண்டம்ங்கிறார் ஆக நீங்கள் சிம்பிளாக என்ன புரிஞ்சுக்கணும்னா அனைத்து அறிவையும் தன்னகத்தே உள்ள தத்துவம் அனைத்து அறிவையும் படைப்பாற்றலையும் தன்னகத்தே வைத்திருக்கும் தத்துவம் அதுவே ஹிரண்ய கர்ப்பன் என்ற சொல்லால் குறிக்கப்படுகிறது இதெல்லாம் வந்து மனுஸ்மிருத்தியிலேருந்து சொல்கிறார் தத் சம்பூதம் அவரோட சக்தியிலேருந்து தான் வந்தது அப்புறம் இதை வச்சுன்னு மனுஸ்மிருதிக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார் அவர் இங்கே கடைசியில் நான் இந்த பாருங்கள் இதை காமிக்கிறேன் பாருங்க சகசராம்சு ஆதி துல்லிய பிரபம் தமின் அண்டே ஹிணியகர் ஜாத்தவான் அதாவது முட்டையிலிருந்து பிறந்தார்ங்கிறது அதனால் அவர் ஹிரண்யர்ங்கிறார் இந்த ஹிணியம் ஈஸ் ஈக்வல் டூ பியூர் கான்ஷியஸ்னஸ் ஒரு மீனிங் அனதர் மீனிங் ஹிணியம் மீன்ஸ் சமஷ்டி காரணரீரப்பிரபிம்பைதம் ஈஸ்வரன் இன்னொரு மீனிங் இரண்டிய சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் வந்து சமஷ்டி ஞானம் சமஷ்டி ஞானம் இரண்ய சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் விராட் ஆக சைதன்யத்தை சைதன்யத்தை தனக்கு ஆதாரமாக கொண்டவர் சைதன்யத்தை தன் அகத்தே கொண்டவர் சொல்லப்படாது சைத்தன்யத்தை சைத்தன்யத்தில் சைத்தன்யத்தில் உறைந்திருப்பவர் கான்ஷியஸ்னஸில் சூப்பரிம்போஸ்டு அப்படின்னு அர்த்தம் நமக்கு கடைசியில் மீனிங் என்னென்னா அதாவது கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் சட்டில் என்னது டோட்டல் சட்டில் பாடி ப்ளஸ் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஹிரண்ய கர்ப்பா ஆனால் நமக்கு என்னென்னா நமக்கு என்ன ஹிரண்ய சப்தத்துக்கும் கர்ப்ப சப்தத்துக்கும் அர்த்தம் தெரியணும் ஆனால் இது வந்து எனது கூடமாக இருக்குது இந்த கிரண்ய கர்ப்பகாங்கிற நம்ம சிம்பிளாக சொல்லணுன்னா தூய உணர்வு எனது சமஷ்டி சூக்ம சரீரம் அதில் பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் இது மூணும் சேர்ந்து தான் ஹிரண்ய கர்ப்பா ஆனால் இந்த ஹிரண்யங்கிற சப்தமும் கர்பகாங்கிற சப்தமும் நமக்கு வந்து இது பண்ணுறது அதுக்கே ஹிரண்ய கர்ப்பகான்னு பேர் வச்சா அப்புறம் அவ்யாக்கிருத்தகான்னு பேர் விராட்டுக்கு ஈஸியாக சொல்லிடுறோம் விவிதம் ராஜத்தை இது விராட் விதவிதமாக பிரகாஷிக்கிறார் அங்கேயும் ராஜ் டு ஷைன் அதில் ஹிரண்யசப்தே சாதாரணமாக ஹிரண்யங்கிறதே பிரகாஷங்கிற அர்த்தத்தில் தான் யூஸ் பண்ணுறோம் ஹிரண்யம் ஈக்குவல் டு ஸ்வர்ணம் ஸ்வர்ணம்ங்கிறது எதுக்குன்னா தங்கம் மாதிரி ஸ்வர்ணவத் தியோதத்தை ஞானத்துக்கு தங்கத்தை நிறைய திருஷ்டாந்தமாக சொல்கிறோம் அதனால் இங்கே அவர் சொல்லி இது பண்ணுறார் இல்லை ந டெக்னிக்கலாகவும் நிறைய சொல்கிறார் அவர் இது தனியாகவே ஹிரண்ய ப ஹிரண்யகர்ப விசாரகா ஹிரண்யகர்ப பதவிச்சாரா ஹிரண்யகர்ப பதவிச்சாரா சப்த விசாரகா இப்படி பண்ணினோம்னா தனி ஒரு ரிசர்ச் மாதிரி ஆகிடும் இல்லை இருக்குது ஆனால் இந்தளவில் போகிறோம்னு நான் நினச்சி நிறுத்த பூர்த்தி பண்ணுறேன் இப்போது ஹிரண்ய கர்ப்ப சம்பூத்தி காரணம் ஹிரண்மயம் அண்டம் எத் வீரிய சம்பூதம் வீரியத்தினால உண்டான முட்டை அது என்னதுன்னா இப்போ எப்படி போடணும்னு கேட்டால் விராட்டுக்கு காரணமான விராட்டுக்கு காரணமான அந்த இடத்துல கர்ப்பகன்னா காரணம் விராட்டுக்கு காரணமான ஹிரண்ய கர்ப்ப சூக்மசரீரம் அதாவது ஸ்தூல பிரபஞ்ச காரணம் சூக்ம பிரபஞ்சம் சூக்ம பிரபஞ்ச காரணம் என்னது காரணப்பிரபஞ்சம் காரணப்பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானம் என்னது சுத்த சைதன்யம் இத்தனையும் சேர்த்து மனசில் வச்சுன்னு சொல்கிறது இதிலருந்து அது வந்ததுன்னு சொல்லலாம் இதுக்கு அது காரணம் அதுலேருந்து இது வந்தது அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிவிட்டார் அப்போ இது மனசில் நமக்கு இந்த சாஸ்திரம் படிச்சுட்டே இருந்தால் இந்த ஆர்டர் மறக்காது சரி தது அஸ்ய கர்ப்பகா தஸ்ய கர்ப்பகான்னால் இங்கே பகவான் விஷ்ணுவல்லோ நாமாவை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம் ஹிரண்ய கர்பகா அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணுறோம் அதனால் இவர் என்ன சொல்கிறார் ஹிரண்ய கர்ப்பன் ஹிரண்மைய அதாவது ஹிரண்ய கர்ப்பன் யார் ஹிரண்ய கர்ப்பனை யார் உடையவராக இருக்காரோ அவர் ஹிரண்ய ஹ ஹிரண்ய கர்ப்புறார் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கிறவர் டைரெக்டு காரணம் வந்து பிரம்மா இன்டைரக்ட் காரணம் யார் சுத்த சைத்தன் பிரம்மை ஈஷ் விஷ்ணு இந்த இடத்துல ஆகா விஷ்ணுவுக்கு காரணம்னு அர்த்தம் அதனால தான் தொப்புலேருந்து வந்திருக்கார் விஷ்ணுவுடைய தொப்புலேருந்து நாபியிலேருந்து வந்திருக்கார் அதே மாதிரி இன்னும் வந்திருக்கு பத்மநாப பிரஜாபதிஹி ஹிரண்யநாபா பத்மநாபா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டுருக்கு சரி அடுத்தது திரிதஷத்ரூன்னு ஹந்தி தீத்ரு திரிதத்ரூனு ஹந்தி தி ஷத்ரு த்ரிதா அப்படின்னு சொன்னால் தேவர்கள் சத்ரு தேவர்களுடைய சத்ருக்களை ஹந்தி ஹந்தின்னு சொன்னால் கொன்றதுனால அவருக்கு சத்ருக்னகான்னு பேர் சத்ருக்களை கொன்றவர் யாருடைய சத்ருக்களை தேவர்களுடைய சத்ருக்களை கொன்றவர் தேவர்களுங்கிறது நம்ம நம்ம நம்ம ரொம்ப ஃபிலசாஃபிக்கல் மீனிங் மாதிரி எடுத்துட்டோம்னா என்ன வரும் தத்துவார்த்தமாக எடுத்துட்டான்னா நல்ல குணங்களுக்கு எதிரான தீய குணங்களை அழித்தவர் அழிக்கின்றவர் பகவான் நம்ம போய் நமஸ்காரம் பண்ணால் நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட குணத்தை எல்லாம் அழித்து நமக்கு நல்ல குணத்தை வெளிப்படுத்துவார்னு அர்த்தம் திரிதஷசத்ருன்னு திரிதஷசத்ருன்னா முப்பதுன்னுலாம் போடப்படாது இங்கே வந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் தேவர்களுடைய சத்ருக்களை அழித்ததுனால அவருக்கு பேர் சத்ருனான்னு பேர் ராமருடைய தம்பிக்கு பேரும் சத்ருனந்தான் இங்கே சத்ருன ரூபமாக இருந்தார்னு சொல்லலாம் ஆஹ்ருனா சத்ருனே நம சரி அடுத்தது வியாப்த காரணத்துவேன சர்வகாரியாணாம் வியாபனத் வியாப்தா சர்வக்காரியாணம் வியா காரணத்தின வியாபனத்து வியாப்த வியாப்த நம வியாப்த வியாபிச்சிருக்கிறவர் அர்த்தம் வியாபிச்சிருக்கிறவர் அதுதான் காரணமாக இருந்து இப்போ எப்படி மண்ணு வந்து குடம் முழுக்க வியாபிச்சிருக்கோ தங்க நகை முழுக்க வியாபிச்சிருக்கோ ஜ அலை முழுக்க ஜலம் வியாபிச்சிருக்கோ அப்படி பிரபஞ்சம் முழுவதும் இந்த சைத்தன்ய தத்துவம் வியாபிச்சிருக்கிறதுனால காரணத்துவேனுங்கிறார் காரணத்துவேன சர்வ காரியாணாம் வியாபனாத் ஏதோ ஒரு காரண காரியம் இல்லை சமஸ்த காரணங்களையும் அண்டஜம் ஸ்வேதஜம் ஜராயுஜம் உத்விஜம் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்க வியாப்தாக அடுத்தது வியாப்தோ வாயு ரதோக் கஷா गंधम इति इति யு புதிவியஞ்சி பகவதுவச்சி அப்படின்னு சொன்னால் इति வாயு ஆனால் என்ன சொல்றார் गंधम கோதி வாத்திங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்ன சொல்கிறார் மணத்தை ஊற்றவர் ஸ்மெல் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரேக்ரன்ஸை உண்டு பண்ணுறாராம் அதனால் வாயுன்னு பேர் காற்று வாயு இது மனத்தை கொண்டு வரது வாசனையை கொண்டு வர்றது எங்கேயோ வாசனை அடிக்கிறதுன்னு சொல்ல காற்று கொண்டு வரது யதா விரக்ஷ புதா சம்புஷ்பித்தசிய விரக்ஷ தூராத் கந்தோவா தீ வேதத்தில் மற்ற மற்றொரு இடத்துல இருக்குது எதா சம்பி எதா விர்புஷித்த சம்பித்திருந்தாதி தூரத்துலேருந்து கந்தம் வருது அதாச்சாரிய இங்கே சொல்லலை புண்ணோ கந்த பிளிவியஞ்ச பித்திவியம் புண்ணிய கந்த கீ பிருத்திவீ கவீ பிருத்திவிங்கிற தர்க்கசாஸ்திரம் அதாவது பூமி வந்து மணத்தை உடையது ஸ்மல் ஆனால் அந்த மனத்தை கொண்டு வர்றது எதுன்னா காற்று அதனால் வாயுகுங்கிறதுக்கு அவர் என்ன அர்த்தம் பண்ணுறாருனா இங்கே கந்தோற்பத்தி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார் ஆக மனத்தை உண்டு பண்ணுபவர்னு அர்த்தம் போட்டார் One who creates fragrance is called வாயு இங்கிலீஷில் சொன்ன கரெக்டு தானே ஒன் ஹூ கிரியேட்ஸ் ஆர் பிரிங்ஸ் ஆர் பிரிங்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ் இஸ் கால்டு வாய் இந்த இடத்துல கரோத்தி போட்டிருக்கார் கிரியேட்ஸ்னு அர்த்தம் பிரிங்க்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது கந்தம் கரோத்தி ஆகையினால் வந்து மனத்தை உண்டு பண்ணுறாருங்கிறார் அதனால் பரவாயில்ல பிரிங்க்ஸ்னு சொன்னாலும் சரி இங்கே எல்லாத்தையும் கடைசியில் அல்டிமேட்டாக அவர்கிட்ட தானே போய் ஆனும் பல விதமாக நினைக்கிறோம் அவ்வளோதான் எத்தெத் விபூதி பகவான் நினைக்கிறதுக்கு தானே ஒரு ஒரு நாமாக்கணும் வாயுவாக இருக்கார் ஆஹா புண்ணோ கந்த பிருவியாஞ்ச தேஜஸ் சாஸ்மி விபாவசௌ அதில் புண்ணிய சப்தம் எல்லாத்திலையும் சேர்க்கணும்னு வியாக்கியானத்தில் இருக்குது பகவத்கீதையில் அடுத்தது கீதி பகவதாத்துன்னு பிரமாணம் காட்டுறார் நீங்கள் எப்படி திடீர்னு வாயு சப்தத்துக்கு வாயு சப்தத்துக்கு நீங்கள் கந்தம் கரோத்தி நீ அப்படி சொல்லணும் கந்தகர்த்தா கந்தகிருத்து கந்த கிருத்து கந்தகர்த்தா அர்த்தம் சொல்கிறார் அப்போ கந்தகர்த்தா கந்தகிருத்துன்னு சொன்ன அது எப்படி சொல்லுகிறீர்கள்ண்ணா புண்ணியோ கந்த பிருத்திவியாஞ்சன் விபூதியோ விபூதியில் சொல்லியிருக்காருங்க பகவ ஒன்பதாத்யாயத்தில் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் அடுத்தது என்னது அதோக்ஷப்தத்துக்கு உள்தான் இருக்கா இங்கே ஒட்டு போய்ட்டு சரி சரி அகோன க்ஷீயத்தை எத்து தஜி உத்தியோகப்பணி தௌ அம் பிளவீச்ச मध्य वैराजेणोक्षूते प्रत्य प्रवाते अगणे जायते ही वधोक्षज अधोभूते ह्यक्षे प्रत्यग्रूप्रवाते ஜாயத்தை தஸ்ய வைஜானம் தேநாட்சஜ உச்சியத்தை அதோக்ஷங்கிறதுக்கு அர்த்தம் மூணு அர்த்தம் சொல்கிறார் அத நீயத்தை ஜாது எஸ்மாத் தஸ்மாத் அதோக்ஷ அப்படின்னு உத்தியோக பருவத்தில் மகாபாரத்தில் இருக்குங்கிறார் ஆகா எழுபதாவது சாப்டரில் பத்தாவது ஆஹா உத்தியோக பருவம்ங்கிறது ஒன்று அதில் எழுபதாவது அத்தியாயம் அதில் பத்தாவது ஸ்லோகம் இப்போ எவ்வளோ ஞானம் இருக்கணும் யோசிச்சு பாருங்க மகாபாரத்தில் இங்கே மகாபார உத்தியோக பருவ அணி அவர் அப்புறம் அவரே நம்பர் சொன்னாரான் தெரியாது கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க இந்த இந்த கடைசி ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எங்கே இருக்குதுன்னு தெரில கோட்டேஷன் அதாவது ஜான்னு இருக்குது இல்லையா அதஹாங்கிறதுக்கு அதஹானா கீழே நக்ஷியத்தேன்னா விழறதில்லை கீழே போகிறதில்ல ஜாத்துங்கிறத எடுத்து விட்டார் ஜாங்கிறது ஜாத்துன்னா ஒரு பொழுதும் ஹீ நெவர் கோ டவுன் ஹீ நெவர் கோஸ் டவுன் கரெக்டா எப்படிதில்லை ஹீ நெவர் டவுன் இல்லை இல்லை டவுன் இண்ட் கிளை ஓகே ஆ இண்டிக்ளைனபுல்னால் மேரையும் போகாது கீழே வராது இதெல்லாம் சொல்லலாம் இங்கே வந்து தன்னுடைய அச்சுயுத சப்தம் மாதிரி நச்சுயுதா அச்சுதா ஒரு நாளும் தன்னோட ஸ்வாவத்திலருந்து விலகிறதே இல்லை அப்படின்னு அர்த்தம் கான்ஷியஸ்னஸுக்கு எந்த விதமான ஆட்ரிபியூட்ஸும் இல்லை எதுக்கு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கோ அதில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் ஆட்ரிபியூட்ஸ் இல்லாததுனால நோ ஃப்ளக்ச்சுவேஷன் அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் இது வை நம்ம அத்வைத சித்தாந்தப்படி அர்த்தம் சொல்கிறோம் அதனால் வ வைஷ்ணவ சித்தாந்தப்படி அர்த்தம் சொன்னால் என்ன பகவானோடய சத்குணங்கள் ஒரு நாளும் கீழே போகாது ஏதோ ஒரு சமயத்தில் அவருக்கு பகவானுக்கு கொஞ்சம் அவரும் இமோஷன் ஆகிட்டார் சடனாக அப்படி நம்மளை மா ஏ எதோ நன்னாக தான் இருப்பார்ப்போ ஏதோ திடீர்னு அவருக்கும் கொஞ்சம் ஒரு ஃப்ளக்ச்சுவேஷன் ஏதோ இதாகிடுது அப்படின்னு சொல்ல முடியுமா வாட் எவர் தி சிச்சுவேஷன் கம்ஸ் அப்படியே இருப்பார் அதான் நான் சொல்கிறேன் ஆத்துல எல்லாம் சொல்லுவாள் ஏ பரபிரம்மோ ஊர் முழுக்க கொரோனான்னு கஷ்டப்பட்டுருக்கு நீ பாட்டு இப்படி பேசாமல் இருக்கியே அப்படின்னா சரி நான் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்கிற மாதிரி அதான் அந்த அதஹா கஷாங்கிறதுக்கு க்ஷீயத்தை எடுத்துனுட்டார் ஜாக்கு ஜாத்துன்னு போட்டுனுட்டார் ஜாத்துன்னா ஒரு அர்த்தம் நெவர்னு அர்த்தம் நத்வே வாகம் ஜாத்து நாசம் பகவத்கீதையில் நான் இல்லாமல் இல்லை ஜாத்துன்னா ஒரு பொழுதும்னு அர்த்தம் எனி டைம் வாட் எவர் திஸ் சுச்சுவேஷன் கொஞ்சம் கூட தன்னோட என்னது அந்த அந்த என்னது கீழே போகிறது இல்லை இல்லை நல்லா சொல்லலாம் அது கொஞ்சம் கூட பேலன்ஸ் போகிறதில்ல பேலன்ஸை விட்டு விலகிவிட்டார் ஹீ லூசஸ் இஸ் பேலன்ஸ் சொல்கிறோம் இல்லையா ஹீ லூசஸ் இஸ் இது டெம்பர் ஆயிட்டார் இமோஷன் ஆகிட்டார் அவன் கேட்குறான்ல கேள்வியெல்லாம் கேட்குறானே இந்த பார்த்தா நெய் இன்னும் நறுக்கு நம்ம இரிட்டேட் பண்ணுற மாதிரியே கேள்வி கேட்போம் அந்த இரிட்டேட் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்கற போது நம்ம டெம்பர் லூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறோம் இல்லையா லூஸ் பண்ணிடக்கூடாங்கிறோம் அதுதான் அதோக் ஷஜா அதோக் ஷஜாங்கிறது ஒரு வேல்யூ அப்படி வச்சு விட்டார் இது உத்தியோக பருவணி அந்த ஸ்லோகத்தை போய் பார்க்கணும் நம்ம இப்போ அந்த எழுபதாவது உத்தியோக பருவத்தில் அந்த ஸ்லோகத்தை போய் பார்த்தா தான் அதுக்கு இருக்கிற கமெண்ட்ரி விளக்கங்கள் அதெல்லாம் இருக்குது நீலகண்டரோடய கமெண்ட்ரி இருக்குதுக்கு ஹோல் மகாபாரத்துக்கு தொண்ணூற்றி ஆறாயிரத்தை செல்கிற ஸ்லோகம் இருக்குது அப்புறம் ஹரிவம்சம்னு ஏதோ ஒன்று அதை சேர்த்துருக்காங்க அதையும் சேர்த்தா ஒரு லட்சத்துக்கு மேலே போயிடும் அதனால தான் லக்ஷம் கிரந்தம் லக்ஷம் கிரந்தம் வரிவாள்லாம் லக்ஷம் கிரந்தம் மகாபாரதம் இது இருபத்தி நாலாயிரம் தான் ராமாயணம் பதினெட்டாயிரம் ஸ்லோகம் பாகவதம் அதனால் ஒரு ஒரு இத்தனை ஸ்லோகங்கள் இருக்குன்னெலாம் படிக்கிறோம் இல்லையா இருக்கட்டும் இது ஒரு மீனிங் இன்னொரு மீனிங் அதாவது அடுத்தது வந்து இந்த ஸ்தூல பிரபஞ்சமாக கா காண்கிறான் தியௌஹுன்னு சொன்னால் தியௌ அக்ஷம் அக்ஷம்னா என்ன அர்த்தம்னா சொர்க்க லோகம் அதஹான்னா பிருத்திவிக்கம் இந்த ரெண்டு லோகத்துக்கும் நடுப்பரை உண்டாயிருக்காராம் விராஜ் தஸ்மாத் விராட் அஜாயதா வைராஜ ரூபேண ஜாயதா அதாவது நடுப்புற தோன்றியிருக்கார் தயோகோ எஸ்மாத்து அஜாயத்தை சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் நடுப்புற தோன்றினவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் அதோக்ஷா ஜனம இது ஒரு மீனிங் ரொம்ப அழகான மீனிங் இன்ட்ரெஸ்டிங் மீனிங் என்ன சொல்கிறார் அதோக்ஷான்னு சொன்னால் பிரம்ம ஜானம்னு அர்த்தம் அதோக்ஷஹஹஹஹஹஹஹஹஹஹாங்கிறதுக்கு பிரானே நமஹா நம்ம மனசில் ஏற்படுலையே ஞானம் என்ன ஞானம்னா அதாவது அஷம்னு சொன்னால் சென்ஸ் ஆர்கன்ஸ் அக்ஷகணம்னு போடுறாருங்க அக்ஷகணம்னா இந்திரிய கிராம சென்ஸ் ஆர்கன்ஸ் இது வந்து நம்ம இன்டர்னலாக போகிறபோது இது கீழே போய்டுறது நம்ம உள்நோக்கி போகிறபோது இதெல்லாம் அத அக்ஷகணே அதோபூத்தே அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ இந்த இந்திரியங்களையெல்லாம் கீழே தள்ளிவிட்டு இன்டர்னலாக உள்ளே போனையானா உனக்கு என் உண்டாகிற ஞானம் இருக்கே அந்த ஞானத்துக்கு அதோக்ஷா அதோபூத்தே அக்ஷகணே பிரத்யக் பிரவாஹித்தே ஜாயத்தே இது வா அதாவது அக்ஷகணங்கள் கீழே போய்டு கீழே போய்டுறதுன்னு என்ன அர்த்தம் அக்ஷகணங்களை நான் நிகரம் பண்ணிவிட்டேன் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ண உடனே இன்டர்னலாக பிரத்யக் பிரவாகிதை பிரத்யக் பிரவாகித்தேன்னு அர்த்தம் அகபத்தை நோக்கி நான் போகும்போது உள்ள நோக்கி நான் போகிற போது எனக்கு உற்பத்தி ஆகிறது சாஸ்திர பிரமாணத்வாரான்னு போட்டுக்கணும் ஆச்சாரிய சாஸ்திர உபதேசத்வாரா குரு எனக்கு நான் இந்திரியங்களெல்லாம் நிகரம் பண்ணிவிட்டு கிளாஸில் உட்காந்துட்டுருக்கேன் சண்ட சார் நான் வெளியில எல்லாம் லௌக்கிகத்துக்கு எதுக்கும் போகலை பேசாமல் உட்காந்துன்னு பாடம் கேட்டுன்னு இருக்கேன் அகம் நோக்கி போகிறேன் உள்நோக்கி போகிறேன் அப்போ எனக்கு என்னை பற்றின ஞானம் பிரபஞ்சத்தை பற்றின ஞானமெல்லாம் எனக்கு குரு சொல்கிறதெல்லாம் அந்த ஏகாகிரதை இருக்கிறதுனால தெளிவாக புரிகிறது மனம் ஒருமுகப்பட்டுருக்கிறதுனால எனக்கு தெளிவாக புரிகிறது ஆஹா அதோக்ஷப்தத்துக்கு ஞானம்னு அர்த்தம் அதுக்கு பிரமாணம் காட்டுறார் அோோணே அோோணே இ கீழ்த்தழியு இயக்கூட்டத்துக்கு பிநடியே ஓடப்பிட் அந்தபங்கபோடு தழியுட் பிரூ பிர அஹம் நோக்கி பூனியன ஜாத்தி தய வைத்தம் ஜாயத்தை தான் ப்ரமண்தே ஆஹ பிரம்மஜானஸ்வரூபியாக இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம் அதோக்ஷாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் ஓம் பிரம்ம ஜானஸ்வரூபிணே நம என் மனசில் இருக்கிற பிரம்மஜானம் பிரம்மஜான ரூபமாக பகவான் இருக்கார் அதுதான் இதுக்கு நமக்கு எதாவது பிரமாணம் நமக்கு தோன்றுறதா என்ன எனக்கு என்ன இருக்குன்னா தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏ நமாமு பயந்தி தேதியில் பகவான் சொல்கிறார் யார் வந்து எப்போ விடாமல் என்ன பக்தி பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்குறேங்கிறார் இந்த கண்டிஷன்லாம் போட்டால் அதுபடி இந்திரிய இது என்ன நடத்தணும்னா இந்திரிய நிகிரகத்தினால அதாவது என்ன சொல்கிறது இந்த கட்டோபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கேன் பராஞ்சிகாணி வத்திருணத் ஸ்வயம்பூ नांतरात्मन பராங் பசியதி நாந்தராத்மன் கஷ்டித் தீர்ப்பிரத்யாத்மான ஆவருத்துர் அமிர்தம் இச்சன் भगवान பகவான் பிரம்மதேவன் படைக்கிற போதே இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் வெளியிலே போகிற மாதிரி படைச்சி கெடுத்து தொலைச்சுவிட்டான் மந்திரமே எப்படி சொல்கிறது ஹிம்சித்தவான் என்னை போட்டு படுத்துறான் இந்த பிரம்மா இந்த ஃபை சென்ஸ் ஆர்கன்ஸை கொடுத்து மைண்டை கொடுத்து ஆப்ஜெக்ட்ஸை கொடுத்து படுத்துறான் இவன் அப்படின்னு சொல்லி சொல்றதும் திட்டுறது கூட நல்ல விஷயத்தில் திட்டணுமே அதனால இப்படி வந்து இந்த பிரம்மாஜி பரா பராஞ்சி வெத்ரிணத் வெத்ரினத்துக்கு ஹிம்சித்தவான் சங்கராஜர் காணின்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் இந்திரியாணி அஞ்சு ஓட்ட பராஞ்சி பராஞ்சின்னா என்ன வெளியில் போற மாதிரி பண்ணி வெத்ரினத் இந்த எனக்கு இந்திரியங்களை கொடுத்து என்னை ஹிம்ச பண்ணிவிட்டான் இந்த பிரம்மா அவனு சரி பண்ணிட்டான் சரி அவனுக்கு இன்னும் சான்ஸ் எல்லாம் ஆசிரமெல்லாம் கட்டி வேதாந்தமெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு சுவாமிகள் போகப்படாதாங்கன்னா யாரோ ஒருத்தந்தாயா போகிறாங்கிறான் மனுஷியானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் எதது சித்தையே அதனால் கஷ்டித் இந்த பிரத்யக் பிரவஹிதைக்கு தான் இது யாரோ இந்த கரண்ட்டு ஹ ஹ ஹ ஹ ஹரித்வாரில் போகிறதுனா அந்த ஜலத்தோடையே போகிறது ரொம்ப சுலபம் அதே ஆப் எதிர்க்கணுமே ஹரித்வாரிலேருந்து அவன் எதிர்த்து ரிஷிகேஷ்கு போனான்னா இவ்வளோ பெரிய ஆழவான் ஹரித்வாரிலேருந்து கங்கையை எதிர்த்துக்கிட்டு ரிஷிகேஷுக்கு போனோம் அப்படி போனால் எப்படி போய் தேவ போனான்னா பெரிய விசேஷந்தான் அது உதாரணத்துக்காக சொன்னேன் அப்போது அது மாதிரி இவன் வந்து எல்லாரும் இப்படியே இதுலேயே போயின்ட்டுருக்கா இவன் ஒருத்தந்தான் வந்து எதிர்த்து நீஞ்சினான் அது மாதிரி நான் எல்லோரும் வெளியில் போயின்ட்டுருக்கா நான் பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே போகிறேன்னா கஷ்டித் தீர்ப்பிரத்யே ஆத்மான சக்ஷு கண்ணை மூடிட்டாங்கிறார் ஆவருத்த சக் கண்ணை மூடுறதுன்னா என்ன அர்த்தம் இந்திரிய விஷயங்களில் போகலேன்னு அர்த்தம் அமிர்தத்துவம் இச்சன்னு மோக்ஷத்தை விரும்பி பண்ணுறான் இது கடோபனிஷத் மந்திரம் அப்போ என்ன அதோக்ஷ சப்தத்துக்கு ரொம்ப அழகான அர்த்தம் சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகமெல்லாம் நமக்கு ரொம்ப நாமம் இது எந்த இடத்துல எந்த காண்டெக்ட்ல இருக்குது தெரியல அதோக்ஷஜ உச்சியத்தே இவர் எதா கொடுக்குறாரா பார்ப்போம் அதோக்ஷஹா வாயு அதோக்ஷஹா தேகணே உத்தியோகபர்வஸ் அதோக்ஷநம் வர அதன ப்ரிவீ அண்ட் அதரகத்தை வைராஜ சப்தம் இதெல்லாம் கிராமர் பாயிண்ட்டு ஓகே அ்பகம் காலாக்கியம் ரூபம் ஆனால் இந்த மீனிங் இதில் இல்லை பிரவாஹிதே அதோக் கஜ உச்சியிருக்கு இதிலே போட்டுட்ட இங்கே ஒரு மார்க் போட்டு இதம் பத்தியம் கேஷுஜத் கோஷேஷு ந திருஷ்யத்தை அசிய விவருத்திலப்படி நான் உபலட்சியத்தை இந்த ஸ்லோகம் இல்லை சில புஸ்தகத்தில் இல்லைங்கிறார் இவர் கொடுத்துட்டார் இவரும் போட்டிருக்கார் இங்கே விவருத்திக்காரரு இந்த இதில் எழுதலை இப்போ கடைசியாக பார்த்தோமே பிரம்ம ஜான அந்த மீனிங் வந்து விவருத்திக்க தாரக பிரம்மானந்தாவோட கமெண்ட்ரியில் அது இல்லை ருத்து ருத்து சுதர் கால பரமேஷ்டி பரி உகிரோத விசிராமோ விஸ்வதட்சிண த்துசன்கால பரமேரி உகிரசரோஷ விசிரா விஷய நாமக்காது த்துஷியம் காலாத்மன ரித்து சப்தின லட்சத்தை இது ரித்து ரித்துனா காலஸ்வரூபாய நம அவ்வளோதான் அதான் ரித்துவாக இருக்கார்னு அர்த்தம் ரித்துக்கள் ரூபமாக இருக்கார் காலாத்மனா காலாத்மனானா காலஸ்வரூபம்னு அர்த்தம் காலஸ்வரூபமாக இருக்கார் அதில் வந்து பக்ஷாயணமாக மாசாயனமாக அயனாயினமாக ரித்தவே நம அப்படி சொல்கிற போது எல்லாம் பகவான் தான் அப்படிங்கிற போது அந்த அர்த்தத்தில் ஷூட்டர் அவ்வளோதான் விஷயம் இது சுர்ஷனோ நர்வணம் தனியுதே பத்மத்தாய் சுகேனா இவ சுன மூணு அர்த்தம் சொல்கிறார் சுதர்சனாங்கிறதுக்கு அதாவது சோபனம் சூங்கிறதுக்கு சோபனம்னு அர்த்தம் பண்ணுறார் சோபனம் சோபனம்னா என்ன நிர்வாணபலம் நிர்வாணபலம் தரிசனம் நிர்வாண ஃபலம்னா என்ன அர்த்தம் மோட்சபலம் நிர்வாணம்னு சொன்னால் என்ன அர்த்தம் இந்த அகங்காரத்தை விட்டுடுறது இந்த நிர்வாணம்ங்கிற சப்தத்துக்கு எப்பவுமே அர்த்தம் நிர்வாணம்னா என்ன அர்த்தம் சாதாரணமாக பழக்கத்தில் நிர்வாணம்னா என்ன ட்ரெஸ் இல்லை நிர்வாணமாக திரிகிறான் அப்படிங்கிறான் அப்போது நிர்வாணங்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லைன்னு சொல்கிறோம் சாஸ்திரப்படி இண்டிவிஜுவாலிட்டிங்கிறதே வந்து ட்ரெஸ்ஸு தன்னுணர்வுங்கிறது சொல்கிறோம் இல்லையா ஜீவனுக்கு சரீரம் வந்து ட்ரெஸ்ஸுங்கிறோம் சரீரத்துக்கு ட்ரெஸ்ஸு போடுறது வேறு சரீரமே ட்ரெஸ்ஸு கீதையில் பார்க்குறோம் என்ன வாசாம்சி ஜீர்ணாணி யதா விகாய படிக்கிறோம் அப்போது பொதுவாக பார்த்தா நிர்வாணம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறத பார்த்து என்ன சொல்கிறா எல்லோரும் ஐயோ ட்ரெஸ் இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிறான் அப்போ நிர்வாணமாக இருக்கிறது பரிகாசத்துக்கு காரணம் அங்கே இங்கே அப்படி இல்லை நிர்வாணம்னு சொன்னால் என்னோடய இண்டிவிஜுவாலிட்டிங்கிற ட்ரெஸ்ஸை நான் தூக்கி எறிஞ்சுட்டேன் தன்னுணர்வு அகங்காரம் ஜீவ புத்தி சம்சாரிங்கிற புத்தி இதை நான் விட்டுட்டேன் அகம் பிரம்மாஸ்மி ந ஜீவோஸ்மி இந்த ஜீவோஸ்மிங்கிற அக்ஞானத்தை விட்டுட்டு பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை எடுத்துனுவிட்டேன் அது நிர்வலபம் அதுக்கான தரிசனம் எதுன்னா அந்த தரிசனம் நிர்வாண பலத்தை கொடுக்கக்கூடிய தரிசனம் தரிசனம்னா என்ன ஆச்சரிய சொல்றார் ஞானம்ங்கிறார் அஸ்ய்தி அது யாருக்கு இருக்குது பகவானுக்கு இருக்குது பகவானுக்கு வந்து இண்டிவிஜுவாலிட்டி இருக்கா ம் ஈஸ்வரனுக்கு அகம் சர்வகர்த்தா சர்வஜா சர்வோ அப்படின்னு இருக்குமா என்ன இருந்தால் அவரை நம்ம பூஜை பண்ணுவோமா என்ன ஆகையினால் பகவான் வந்து என்னென்னா இந்த ஷூங்கிறதுக்கு அர்த்தம் நிர்வாண ஃபலம் சூங்கிறதுக்கு முதல் மீனிங் ஷூ ஈஸ் ஷோபனம் ஈஸ் ஈக்குவல் முடிஞ்சு போச்சு ஷூங்கிறதுக்கு தரிசனம் தரிசனம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஞானம் அஸ்ய அஸ்ய பகவதா பகவானுக்கு என்னது ஞானம் இருக்குது என்ன ஞானம் இருக்குது அகம் ந ஈஸ்வரா அகம் பிரம்மாஸ்மி ஈஸ்வரனுக்கு நான் ஈஸ்வரங்கிற எண்ணம் கிடையாது ஈஸ்வரனுக்கு நான் பிரம்மனுங்கிற எண்ணம் இருக்கு நான் ஈஸ்வரன் சொல்கிறது க்ரியேட்டர் கிரியேட் பண்ணுறது சஸ்டைன் பண்ணுறது அந்த ஈஸ்வரன் வேறு ஆ ஈஸ்வரனுக்கே வந்து அகங்காரம் கிடையாது அஹம் ஈஸ்வரோஸ்மி அஹம் சர்வஜோஸ்மி சர்வகர்த்தா அஸ்மி அல்பஜா நீ அடிமை என்னோடது அப்படின்னா பகவான் இருந்தார்ண்ணா அவர் அப்படி பகவான் நம்மளை நினச்சாருண்ணா நான் வேணால் சொல்லலாம் நீ என்னை ஆளுகிறவன் நான் உன் அடிமை அப்படின்னு சொல்லலாம் பகவான் வந்து அவருக்கே கர்வமெல்லாம் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது கிடையாதுன்னு அர்த்தம் பகவான் வந்து ஞானியாக இருக்கார் ஞானியாக இருக்கிற பகவானை பூஜை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அவருக்காக பிரம்மாஸ்மிக்கு ஞானம் இருக்கிற மாதிரி எனக்கு என்ன ஞானம் கிடைக்கும் எனக்கு ஜீவோஷ்மி போயிடும் அவருக்கு ஈஸ்வரோஸ்மிங்கிறது இல்லை அவருக்கு பிரம்மாஸ்மி இருக்குது அதனால் எனக்கும் ஜீவோஸ்மிங்கிறது போய் பிரம்மாஷ்மி எப்படி சொல்லியிருக்கு பாரு ஆஹா ஞானம் அசைத்தி அப்படி ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா அவர் பகவானை பார்த்தா இங்கே போய் வெங்கடாச்சிரவதியை பார்னா வெங்கடாச்சிரவதி பார் பாருப்பா பெருமாளை பார் இந்த கண்ணைப்பார் அது ஒரு கதை உண்டு ராமானுஜரத்தில் யாரோ ஒரு ஒருத்தன் வந்து ஒய்ஃபுக்கு கொடை பிடிச்சிட்டு ஒரு தேவதாசியை நோத்தலை அவளுக்கு கடை கொடை பிடிச்சிட்டு அவள் கண்ணியே பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டுருப்போம் எப்படி பாருங்க கதை இருக்கு இவன் அவளுக்கு கொடை பிடிச்சிட்டு அவள் பெருமாளை தரிசனம் பண்ணுவான் என்ன இவன் அவளுக்கு தாசன் இவன் கொடையை பிடிச்சிட்டு அவ கண்ணியே பார்த்துட்டு என்ன அழகுன்னு அப்போ தான் வந்து ஆள் நாம ராமானுஜர் வந்து கவனப்பார் அவளையே பார்த்துட்டுருக்கா உறங்காவில்லையா ஏதோ பேர் மல்லனா ஆ அந்த அவள் பேர் உறங்காவில்லையா இன்னும் பேர் மருந்து போயிடுத்து எனக்கு வந்து அவர் ராமானுஜர் கொண்டு என்னடா இப்படி பார்த்துட்டுருக்கா அவள் கண்ணேன் இங்கே பாருடா பெருமாள் கண்ண அப்படின்னு சொன்னார் அதுதான் சொல்கிறார் சுபே தரிசனே ஈக்ஷனே பத்ம பத்திராயத்தே அஸ்ய தாமரை எதழ் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் பகவான் அதனால்தான் புண்டரீகாட்சா பத்மபத்ராய தாட்ச பத்மபத்ரவிசாலாக்ஷ பத்மநாபசுரோத்தம பக்தாநாமனு ரத்தானாம் திராதா பவஜனார்தன சொல்கிறோமே அதனால் சுபே தரிசனே தரிசனம் ஈக்ஷணே அழகான கண்கள்னு அர்த்தம் தெய்வீகமான கண்கள் அந்த பகவானுடைய கண்கள் இருக்கே அந்த தெய்வீகமான கண்கள் அது எப்படி இருக்குன்னா பத்மபத்திராயத்தே பத்மபத்ரான நமோஸ்துதே வியாச விஷால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேற்ற அரவிந்தாயத பத்ரநேத்ர அதனால் பத்மபத்திராயத்தே அஸ்ய அதில் பகவானோட கண்களை பார்த்தா எப்படி இருக்குது அதான் சாந்தோகி பிரச்சனை கப்பியாசம் புண்டரீகம் அப்படி சொல்லி ஒரு மந்திரம் வருது அப்புறம் அடுத்தது என்ன பகவானை பா அந்த பக்தர்கள்லாம் பகவான் எல்லாம் துவைத்தம் முதல்ல சங்கராச்சாரியார் என்ன பண்ணிவிட்டார் மோக்ஷத்தை சொல்லிவிட்டார் ஞானந்தான் சுதர்சனம்னு சொல்லிவிட்டார் அதெல்லாம் எங்களுக்கு புரிகிறதே இல்லை அப்படின்னா சரி கீழவா பெருமாளோட முகத்தை பார் பகவானோட முகத்தை பார் எப்படி அழகாக இருக்குது கண்கள்லாம் அப்படின்னு சரி அது மாத்திரம் இல்லை இந்த பக்தர்களுக்கு அந்த சுகமாக பார்க்குறான் ஆனந்தமாக இவன் என்ன வெறும் கண்ணை போய் இதில் என்னப்பா இருக்குது அப்படிங்கிறான் இவன் யாரும் பக்தி இல்லாதவன் பக்தி இருக்கிறவன் என்ன பண்ணுறான் அந்த கண்ணை பார்ப்பாள் கண்ணில் என்ன ஒரு இது பிரகாஷம் அப்படின்னு இல்லையா ஆகையினால் பக்தை சுகேன திருஷ்யத்தை சுகேன திருஷ்யத்தைன்னு ஆனந்தமாக பார்க்கிறார்களாம் பக்தர்களும் பகவானோட கண்ணும் ஆனந்தமாக இருக்குது தாமரை மாதிரி பகவானை பார்க்கிறவனும் ஆனந்தமாக பார்க்குறான் அதனால் சுதர்சனாக ஆ பக்தர்களால் நன்கு காணப்படுபவர் நல்ல கண்களை சிறந்த தெய்வீக கண்களை உடையவர் இறைவர் அப்போ மூணு அர்த்தம் அப்போது ஒன்று என்ன அர்த்தம்னா சிறந்த பார்வை அறிவு சிறந்த அறிவு ஒரு அர்த்தம் சுதர்சனத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா சிறந்த தெய்வீக கண்கள் மூணாவது அர்த்தம் பக்தர்களால் நன்கு ஆனந்தமாக காணப்படுபவர் அப்படின்னு மூணு பொருள் இந்தளவில் பூர்த்தி பண்ணுறேன் நாளைக்கு தொடர்ந்து நம்ம படிக்கிறதுக்கு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தம நமோஸ்வன் சகசிரமூர சகசிரபாட்சிருபாஹே சகசிராஸ் சகசிரோட்டிணே நமவிந்தனுர் மகேஸ்வர குருசாத் பரம் ப்ரம்ம தமை ஸ்ரீகுரவே நமக்கு சசிவர்ணம் சரி பிரசன்னோபாந்திரா பாரிஷத்தம் வினம் நினந்த சதத்தம் விஷகம் சா் வியசி நப்தரம் பௌத்திர பராசராத்மம் வந்தே சுகதா தோனி விய விஷு வியசூய விஷ்ணை ப்ரமன வசி அவிக்கா பரமாத்மே சதைக்கூய விஷவே மேஜன்மாரி விமுச்சியம விணவே பிர நமோ விஷவே பிரீவை உமாண பாவன உ किमेकं दैवतं, लोके கிக்கம் தயவாப்பேக்கம் பராயம் ஸ்வந்தமர்ச்சார் மாணவம் கோ தர்மர்மா ஜன்மாரி உச்ச ஜகத் தவனோத்தம ஸ்தவன்ம சே புருஷஸ் தோத் தமேச்சு புருஷமியம்தமேவரம் லோக்கா நம்ம சுவாதிக்கோத் ப்ரமணியம் சர்வ்மோக்கீர்வனம் லோக்கூத்தோவம் மோதிக்கமோமரிக்காஸ்தவரச்சேன்னரோ மேஜ பரமம் யோ மஹத்தபரமம் யோ மஹிர பரமியாயணம் பவித்திரம் யோ மங்கலாநலம் युगागमे தவத்தம் தவத்தூத்தம் எத்தனை பூத்தி பயையும் யாதி புனர்க் தயக்கப்பிர ஜன் நா वक्ष्यामि भूतये नाम ரிஷி பரித்தி தாங்க வசியமி ரிஷிர்நேதவியசோந்தோன்தேவீசுதம்தோவோ திருமாய்தாத்தியுதும் ஜெஷம் மகாவிஷும் பிரபவிஷு மகேஸ்வரம் namāmi-puruṣottamam asya-śrī-viṣṇo-ar-divya-sahasra-nāma-stotra-maha-mantrasya அனைைத்தம் நஷோத்தமியீவிஷோர் சமஸோமீதவியசோவன் ரிஷி அனுஷந்தீமாவிஷு பரமாத்மாஷோவோரி பீஜம் தேவீனந்திரேதி உத்வவோ பரமோ மந்திரீச்சீதி நேத்திரமாச்சம் ஆனந்தம் பரபிரோ ரித்துசர்சன்கா திபந்தீவி ஸ்ரீமஹாவிஷு பிரீத்தே சகசிரோமாஜே வினியோகம் க்ரோன் தலா க்ளஸ்ஃபிகமர் சுரருபரிரர்முபீஷவருஷை ஆனந்தீனப்புனீய பாதோ எஸ் நாசுரந்திரூரியேத்தே கர்ணவாஷிமுகமபி வாஸ்தேயமி அந்தயம் சுரநரோபோன்தைத்தியை விஷ்ணுமீஷோ வாசுதேவாஜம் பத்மநாபம் சுரேஷம் விஷ்வாரம் ககனசேகவம் லட்சீகாந்தம் கமலய வந்தே விஷும் மேகம் பீதேய வாங்க புண்ணே புண்டரீகா தா விஷ்ணும் வந்தே சுவோக்கைக்கம சமஸ்தூத்தூத்தூப்பீட்டம் சபீதவ சலலோஸ் நணும் சிரசா ஷா பாரிஜா ஹேம சிம்சனோபரி ஆசீனமம்புதா மாயத்த க்ஷலம் சந்திரம் சாஹூ ஸ்ரீவத் சங்க ருமி சத்தியம் சகிதமா விம நம விஷம் விஷுஷ் பபு பூத்த முய க்ஷேத் நாரிம்புஸ் கேஷவருஷோத்த சர்ிவாணு பிரபுரீஸ்வர அநாதிதனோத்தாத்துமா அப்பமேயோ ஹிருஷி கேச்பத்மனோம்தீஸ் துவா அகிராஹ் ஷாஸ்வோ பிரதர் பிரபூத்தி கப்பலம் பரம் ஈசனப்பிராணாணோஜெய்யூர் மாதவோ மதுசூதனோ விமீதன்வீ மேதாவீ விக்கிரமோரான் அஹ் சம்பரோ வல பிரத்தயனே சித்தி சாதிரமேயாத்மா சுவோவின வசுர்வமனி சமோ புண்டரி கட்சோஷமா ருதிர்புஷி பூர்வி அமத்துவராரோ மகாத்தாணுனாங்கேதவி கவிலோஷியோர்மாஷ்டுஜராஜிஷுஜனிஷுர்ஜிஜ அனோ விஜய ஜெய்தான் உபேந்திரோ வாமரமோஷுச்சு அத்தீந்திரசிரோத்தோய வேர மாதவோம் அத்தீந்திரியோ மகாமாயோ மோத் மகாபல மகாபுதிமாவீரியோ அனேஷிய வபுஸ்ரீமேயாத்மா மகாதித மகேஷ் வாசோ மீ அனரானந்தோவிந்தோவி மரீச்சிமோஹம்சுபர்ணோஜோத்திநாஸ்பத்மிரமத்துசக்ம் சன்மா அஜோமணி ஆமா சுராரி தமோமத்திய பராோ நமஷ சீ வாசிதார சகசிரமூர் விஷ்வாத்மா சகசிர்க் சகர்னோ ந அஹ்சம்வர்த்தோ வரனர்த்துஜர்நாணோ நரேத்மாவிசிஷ்டிஷ்டுச்சிசித்தப்பிதிசான வர்னோவர்ச்சவிஜோ வா வாமேந்திரோ வசதோ வசு நைக்கூப்பி விஷ பிரஸ்பரோ மந்திரச்சாசாஸ் அமதோவோ ஓஷம் ஜகதே சத்தியமராத பவனோல காம காமகா அதசனந்தித் கிரோ ஆோதகத் விஷ்வா அச்சு பிரண்பாணோஜா அபா நதினஸ்க்கோரியோ வரோ வாயு வானுதேவோ புரந்தரஸ்ஜனேர அனுக்கூலய்த் பத்மே பத்மோரவிமர் அதுலோமோஹவிர் சர்வ்ஷணியோலீவான் சமதிஞய விஷரோரு மாகோஹேத்துர்மோதர மகீரோ மகாபா வேகவனமி கரம் காரணம் கத்த விக்கோ வவசாய்பஷ்டு ராமோ விராமோ விரதோ மாகோ நேயோ நோன வீரோ வை வைக்குண்டருஷ் பிராண்பாணவியுனோ வாயுரோக் கட்ச ரித்து சுதன்காலி பரி உகிரோஷ விசிராமாவணு பிரமாணம் அர்த்தனர்த்தோ மகாக்கோஷோ மகாபோக அனிணஸ் மகாம நேமி க்ஷாஸ்வம்யோ மஹேஜ் சம் சதாதிசீ விமுனமுவிரகூஷ்மஸ் சுஷஸ் சுகதே Karma kridh, vatsaro vatsalo vatsin, dharma மனோரோஜித்திரோ வீராஹுவிதாரணவசோவோவியை வசலோ வீகுமீ சதசரம்கரம் அவிஞ் சகசிராசுர் கிருத்தலிநேமிஸ்திம்மோபூத்தமேர உத்தரோதி புராபூத்திருக்கீந்திரோரிதிண சோமபோமோ புருஜிபுருசோஜய சத்தியோதாசருசாத் பதி ஜீவோ வினய்த சாட்சி முக்கந்தோமி அம்போனோத அஜோ மஹாவோஜித்தமித்தமோதன மகர்ஷி கபலாச்சாரியோ மெதினீப்ரிபிரதா மகாசங்க மஹாவிந்த சுஷேணக்கனீயோரோனோ குத்தச்சா வேதாஸ்வோஜிஷோ திருடசங்கோச்சுகீவனீஹலா ஆதித்தோஜோதிராதித்தோர்ச்தமா சுதன் வாண்டபரணோதிரவிணப்பதோ வாசஸ்பதிரோ திருசா சாமம் பேஷம் சன்னியசமந்தோ நாந்தம் சுபாங்கிசாமுதவேயோபோஷோஷியேமகிவீவத்சாபீம <laughs> विजितात्मा विधेयात्मा வ் தனந்தோ நிர்ஜோதி விஜித்தேயாத்மா சீர்ன்னு உதீர்ணுக்க ஷோனி பிரியும்னமி வீரேஸ்வர காமதேவ காம பால காமீ காந்த அனர்ஷிய வபுர்விஷுர்வீரோனோனஞய்யோகிரமவிவன ீமோோ மாக்கமோ மகாக்கமாக மஹாத்தேஜா மோர மாக்கிரஜ்வாய் மஹாஹவிவ பிரிஸ்தோத்திரம் ஸ்திதிஸ்தோதிரி பூர்ணப்பூராயித்த புணியப்புரநய மனோஜபீர்தோ வசுரேதாவசுப்பத வசுப்போோ வசுதேவோ வசு வசுமனாவி சாண சூரசேனயே சன்னிவாசூயா முன்தவாசோதர்வாசுல நல தப்போோ திருத்தோ துர் விஷமூர்மாமூப்மூன் माधवो भक्तवत्सलः சவ கிம் எத்தம்தோகர்லோக்கணவோமாச்சந்தங்கீரீஷூரச்சல அமீமாஸ்வீ சுமேமேஜோ சத்தியமேரா தேஜோஷோதிபர சூச்சுராவோரோரா சுபாங்கோலோக்கங்க மகாக்கமாக உபவ சுந்த சுந்தரத்னாச்சனோ வாஜச நிங்கீ ஜயந்தீ சுணபிந்தோயீஸ்வரேஸ்வர மகாஹ் மகா மகாபூத்த कुंदर, कुंदर, पर्जन्य, पावनो, सुलभ, सिद्ध, குந்தர குர்ஜன்ய பாவனோனவோ முக சுலச சுவிரசித்ஜித்னிரோம்பாணூராச்சிசிவ்தைதாசவனூத்தியோயந அனுர்கஸ் योगी அசியம்சோ பார்த்தோயோஷமண கஷமாக சுப்பர்ணோனு தேதோ தண்டோ தமயித்த தம அபராஜி சுவோ நயன்யமய அபிராய் பிரி பிரிக்குவன வியிர்ஜோஸுருச்சிர் ரவிர்விச்சனூரியோனோ அனர்விஷீலோக்கலுண அரதிரீச்சிரீ விக்கிரமோர்ஜிதாசனீக்கூர்பேசலோ தோ திணாம்பர வித்தமோ வீத்புணியோ துஷி வீரார்கணோ ஜீவன பரியவசித विदिशो दिशः भो लक्ष्मी सुवीरो रुचिरांगदः जननोजन அனந்தூனந்தீர்ஜித்தோர் பத்துஷ்ராதிஷோதிஷா அனிர்வோவோக் சுவீரோருச்சிராங்க ஜனனோமூர் சார்பாண்பணவண பிரமாணம்ாணனாணாணீவன்தாத்மாஜன்மத்துஜராூர்ஸ்வசருத்தரமய யோயபுவயாங்கோய்வானய்யுமே रक्षोभ्य ஆத்மயோஸ்வயா வைக்காமந்த சஷ்டா க்ஷிஷ் பாபனந்தீச்சீஷாங்கோயுதிரயுதவோன்னி வனமாலீதீஷாங்கி சங்கீச்சீச்சீ ஸ்ரீமன்யணோ விணுர்வாசுதோட்சி சங்கீச்சிரீச்சீமா விணுர்வாசுதேவீங்கீமா விணுர்வாசுதேவ்வாசேவிரோன்மீ ீரஸ்யாத்மனியே பிரீர் எம்ணுச்சா பரிக்கீத்த நாஞ்சித் சோமுத்திரே மாணவிரோவிஜயிர ீ பிராச்சாமையா சதோத்யுச்சிஸ்தம் வாசுதேவிய நா தீர் யா விபுலம் ஜாதி பிரதானியமே ஷேயாத்தியனும கவிதாப்னோத்து வீரியம் தேஜஸ் விந்தரோன்பலுவிச்சியோகோமுச்சேதாணு புருஷபுருஷோத்த नित्यं ஸ்தவன்ம वासुदेवाश्रयो நம் பிசமன்விசு மத்தோ வாசுதராய விஷுமா வித்தேகித் ஜன்மத்துஜரா வி நோபாயே இமம் ஸ்தவமீய் பிசமன்வி யுஜேத்தாத்மசுஷாஸ்மிருத்தோோனா நலோநுபாமிகித்தபுணியம் பத்தோத்தமௌசந்திராட்சிஷோர் வீரியே விமாத்மனராசுரம் சய்சோரம் ஜே வம் கிருஷ்ண சரம் இணை மனோ சேஜோலம் லுதி வாசுதேவாத்மக்கா க்ரம் க்ஷேத்தனாச்சாரப்போமோமியுரச்சு மகாபூத்தி தாத்தவ जंगमा जंगमं चेदं योगो तथा सांख्यं विद्या, विज्ञानमे तत्सर्वं जनार्दनात, ஜங்கமாஜமம் ஜாராயணோவம் யோகோஜானம் தா் விதையேதாஸ்திராணி விஞ்ஞான भूतात्मा ப்ரூத்தேகீன்லோக்கூத்து விஷ்வுக भगवतो இமம் ஸ்தவம் விஷ்ணோர்வியசேன கீ பிட்சேத் புருஷ்யா விவேம்தேவ் பிரபுமியே புஷராட்சம் நேயா பராம் நேயா பரா ஒோன்னு உச்ச பத்மத்திராத்த ோமாசிரே ஸோத்துவ சோஹமேக்க்லோக்கோம உச்ச வாசனாசு வாசிம் புவன சூூத்திவாசோசி வாசுதேவோஸ்ீவாசுவோஸ் தவோமாய் விஷ்ணோர்ன பற்றி பண்டைம் இச்சாமியோரவுவீராமே ரனோரமே சகியம் ராம வரனே ஸ்ரீராம வரனோம நமஸ்தனன் சகசிரமூர் சாட்சிருபாவே சகசிரநா புருஷா சாஷ்வோரிணே நம சகோட்டிணே நம ஓமய உச்ச யிரகேஸ்வரோய் பார்த்தோனு தீர்விஜூமா श्री ீ அனி மாம் ஜனப்பயுத்தம்மம் பரி சாூன விநாச்சம் தர்மசா சம்பவ ஆர் விஷா சிச்சிச்சீத்த शब्दमात्रं, सुखिनो ோரேஷு வதி வனீர் நாராயணா சுகிநோன் காயினாச்சாம ஆபார் தாத்தாூ நமியம் அகிர்பய்வாத்த மகாபல ஆணப்பூர்ணன்வனோ ரேதாஷ் ஆனந்தோவிந்தமோச்சாரணாஷியாரோ சத்தம் சத்தம் வதமியம் சத்தியம் சத்தம் புனத்துச்சேதாஸ்திரா நாஸ்தேஷவரம் எதபிரஷ்டம் மாவேத் துவம் க்மியாராயண நமஸ்தே விசர்ந்து பதப்ப निउनाति-चाति-रिक्ता-निक्षमस्वपुरुषोत्तमा நூனாதிச்சா க்ஷமஸ் புருஷோத்தேஷ் பிராம் விதா புயம் ஆயுஷியம் தேஜ ஆகியம் தே பரமே பரிபால்தான் நயேண மகீம் மகிஷா கோபிரணே நியம் லோகா சமிநோ துர்ஜனோ சஞ்ஜனாந்தாந்தோ முச்சியேத்தே முத்தச்சன் விமோச்சிவோ நாமீசமோஸ்மரோ ஜயமங்கலம் சுவோ ஜயம சர்வத்தோஜயமங்கலம் மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் anbar என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஊ தியானத்திற்குரிய முறைப்படி அமர்ந்து கொள்வோமாக கைகள் இரண்டும் கோர்க்கப்பட்டு மடியின் மீது அமர்த்தப்பட்டிருக்கட்டும் உடல் கழுத்து தலை நேராக இருக்கட்டும் கண்கள் மிருதுவாக மூடப்பட்டிருக்கட்டும் தாயையும் தந்தையையும் குருநாதரையும் இஷ்டதெய்வத்தையும் வணங்கி கொண்டு காற்றை ஆழ்ந்து இழுத்து உடலுறுப்புகளையெல்லாம் தளர்த்தி சுவாசத்தை கவனித்து மனதை அமைதிப்படுத்துவோமாக இது தியான வழிகாட்டுதல் இந்த முறைப்படி தியானத்தை மேற்கொள்வதற்கு காலம் எக்கும் என்றாலும் வழிகாட்டுவதற்காக இவை சொல்லுகிறோம் ஓம் மாதா பிதாம் நமோ நம ீரு நமோ நம சரிதேவா நமோ நம நன்கு அமைதியுற்றிருப்பதை உணர்வோமாக இந்த விஷயங்களை சற்று சிந்திப்போமா. நம்முடைய மத நம்பிக்கை நம்பிக்கையின்படி உயிர்களாகிய நமக்கு நாம் செய்த கர்மங்களுக்கு ஏற்ப புண்ணிய பாபங்களுக்கு ஏற்ப உடல் அமைகிறது புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேவராய் கணங்களாய் பல்வேறு விதமான உடம்புகளில் நாம் புகுந்து புகுந்து வந்திருக்கிறோம் என்று சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன पुनहा पुनहा। अनेकधा जनित्वा केनापि கமக விச்சித்தாசு मनुष्य जन्म ஜனிவனுஷன்மாத்தவா மோ இந்த பிரபஞ்சத்தில் எண்பத்தி நாலு லட்சம் மேற்பட்ட ஸ்பீஷிஸ் ஷரீரங்கள் இருப்பதாக சாஸ்திரம் சொல்லுகின்றன மனிதர்களுள்ளும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வகைகள் இருப்பதாக சொல்லுகின்றார்கள் இந்த உடல் வாழ்க்கை தாற்காலிகமானது இந்த உண்மையை உணர்ந்து உலகத்தில் வாழ்வோமே வாழ்வோமேயானால் இந்த உலக வாழ்க்கையை பொறுப்போடு வாழ்வோம் நமது பொறுப்பற்ற தன்மை நமக்கும் சமூகத்துக்கும் நன்மையை செய்யாது உலகத்திலுள்ள அனைத்து மனிதர்களும் அறிவுபூர்வமாக அன்போடு பொறுமையோடு வாழ கடமைப்பட்டிருக்கிறார்கள் தங்கள் விருப்பு வெறுப்புகளால் மனித இனத்தை துன்புறுத்த எந்த மனித சமூகத்திற்கும் உரிமையில்லை பொறுப்புணர்ச்சியுடன் நாம் அனைவரும் வாழ வேண்டும் எல்லா மனிதர்களையும் எல்லா விதமான நம்பிக்கைகளையும் அறிவுபூர்வமான நம்பிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக தற்சமயம் உலகமெங்கும் கட்டுப்பாடோடு வாழ என்று! தனிமையாக இருக்க என்று! அனைத்து நாட்டு மருத்துவர்களும் அரசாங்கமும் இடைவிடாது அறிவுறுத்திக் கொண்டிருக்கின்றன மக்களை பாதுகாப்பதற்காக பல்வேறு துறைகள் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பொதுமக்கள் மதிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் நமது தனி விருப்பு வெறுப்புகள் இருக்கட்டும். மருத்துவர்கள் சொல்படி அரசாங்கத்தின் வேண்டுகோள் படி காவல்துறையின் அறிவுறுத்தல் படி பொறுப்போடு வாழ்வோம் முணுமுணுக்காமல் இருப்போம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கை கொள்ளாதாம் மேல் மிக அற்புதமான திருக்குறள் இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கை கொள்ளாராம் மேல் இந்த உடம்பு துன்பத்திற்கு இருப்பிடமானது என்பதை உணர்ந்து கலங்காமல் இருப்பதே மேலானது உயர்ந்தது என்பது இக்குரலின் பொருள் விருப்பு வெறுப்பின்றி மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி அரசாங்கத்தின் கட்டளைப்படி வாழ்வோமா எல்லாம் வல்ல இறைவனை இடைவிடாது பிரார்த்திப்போமாக இறைவா பெருதற்கரிய மனித உடலை உடல்களை உயிர்களாகியே எங்களுக்கு தந்திருக்கிறாய் இந்த உடலை கொண்டு நாங்கள் எங்களை பண்படுத்திக்கொள்ள விரும்புகிறோம் அனைவருடைய வாழ்க்கையையும் பாதுகாப்பாயாக எங்கள் அனைவருக்கும் சிறந்த அறிவை கொடுப்பாயாக எங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் தூய்மையான அன்பு பொங்கித்ததும்பட்டும் எங்களுடைய சொற்கள் எல்லாம் எல்லோருக்கும் நன்மையையே கொடுக்கட்டும் எங்களுடைய செயல்களெல்லாம் அனைவருக்கும் இன்பம் அளிக்கட்டும் மனித சமூகம் சிறந்த ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் தெளிந்த அறிவுடனும் தூய அன்புடனும் நற்பண்புகளுடனும் நற்செயல்களுடனும் இன்பமாக வாழ அருள் புரிவாயாக எங்கள் அனைவருடைய தவறுகளை மன்னிப்பாயாக எல்லாரும் இன்புற்றிருக்க அருள் புரிவாயாக அனைவருடைய நோய்களையும் அறவே நீக்குவாயாத் அனைத்து மனித உடல்களையும் அழிக்கும் இந்த கிருமி அல்லது விஷ அணுவை நன்கு அழித்து விடுவாயா ரோகாநாஷய நாஷய ஆயுர்வர்தய வர்தயம் ஜனநாம் ரோகாநாஷய நாஷய மருத்து நஷியத்து ஆயு வம் அறம் வோங்க அன்புவோங்கீக அறிவு ஓங்க மனிதமூகம் அழியாமல் இருக்க அருள் புரிவாயாக எல்லோரும் நல்லனவற்றையே பார்ப்பார்களாக ஒருவரும் துன்பப்படாமல் இருக்க நாங்கள் மனமாற பிரார்த்தனை செய்கிறோம் ீாரிஷம் ஷிஷா அவந்தரதிஷாஷா அக்னாஷா ஆதி ா நா ஆனஸாஷ அாப்புஷாந்திராந்தரே அத்துஷா ாகி சம்துி सुखिनो भवन्तु शान्ति शान्ति शान्ति ही ही आदि ஓரி ஓ ஆதிநாசஸ்மீ